வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து தீக்கரண்டி பகைக்காய் சார் எடுத்துடன் சேர்த்து காலை மாலை தொடர்ந்து பருகி வந்தால் ஆசனவாய் இரத்த கசிவு நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் புண்ணையும் ஆற்ற கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்